அப்படின்னு தைத்தரிய பண்ண சொன்னதான ஜீவன் முக்தி நிலையோட இந்த சௌந்தரிய முத்கிரந்தத்தை ஆச்சாரியால் நமக்கு முடிச்சு விட்டு தன்னுடைய ஒரு வினயத்தை இங்கே சொல்ற நான் ஏதோ பண்ணிவிட்டேன் கைலாசத்தில் இருக்கக்கூடியதான விசேஷமான ஒரு கிரந்தத்தை இங்க கொடுத்து அதே போலேயே உயர்ந்ததான ஒரு அம்பாளுடைய ஸ்லோகத்தை எல்லாம் நான் எழுதியிருக்கேன் நினைக்காதீங்க நான் எழுதினதுல அம்பாள் போட்ட பிச்சுங்கிறது பிரதீபஜ்வாலா திவசகர நீராஜனி சுதாசூதே சந்திரோபலவலை அம்போபை கரணம் பிரதீபஜ்வாலாபி திவசகர நீராஜனிதிக்கு சூரியனுக்கு பூஜை பண்றோம் பூஜை பண்ணிவிட்டு அன்னைக்கு அவருக்கு அகாரவசல் நைவேத்தியம் பண்றோம் சக்கர பங்கல் குழஞ்சு அவருக்கு நைவேத்தியம் பண்றோம் இருக்கு ஆனா அப்புறம் கர்பூரஹி காட்டு அது சூரியனை ஒழிக்கிறதான்னு கேட்டார் பிரதீபஜ்வாலா திவசகரிகி பிரதீப ஜுவலைகள் தீப ஜுவாலையினால நெய் தீபத்தை திவசகர நீராஜன விதி சூரியனுக்கு நீராஜனம் பண்ற மாதிரி இருக்கு இருட்டு இடத்துல கருவறையில இருக்கக்கூடியதான ஒரு விக்கிரகத்துக்கு நீராஜனம் பண்ணது நியாயம் ஏன்னா அங்கே வெளிச்சம் இல்லை அந்த வெளிச்சத்தினால அந்த ஸ்வரூபம் நாம் அறியலாம் ஆனா சூரியனுக்கு போய் நீங்க திவசகர நீராஜன விதி பகலை பண்ணக்கூடியதான சூரியனுக்கு தாங்கள் இந்த தீபஜ்வாலையினால பண்ணினா அது எப்படி இருக்கு அப்படி இருக்க அம்பாளுடைய மகிமையை நான் சவுந்தரன்ல சொன்னது அதுல அத்தனை விதமா அறுபத்தி நாலு தந்திரங்கள்னால வராதான ஒரு தத்வத்தை அம்பாள் ஒரு தயார் பண்ணி கொடுத்தன அம்பாளுடைய ஆச்சாரியால் இப்படி சொல்றார் நாம் பண்ணினதான செயல் இப்படித்தானம்மா இருக்கு அமிரத்தை வழங்கதான் சந்திரன் அந்த சந்திரனுக்கு அர்க்யம் கொடுக்கணும் அர்க்யம் கொடுக்கிறது ரெண்டு கையால் அஞ்சலியில் எடுத்து எங்கே போறதுன்னா இந்த சந்திரகாந்த கல்லு இருக்கு பத்தில அந்த சந்திரகாந்த கல்லுல சந்திரனுடைய கிரணங்கள் விழுந்தா அந்த கிரணங்கள்ல இருந்து ஜலத்தானா வரும் அந்த கல்லுல இருந்து ஜலம் கொட்டும் அது சந்திரகாந்த கல்லுக்கு அது ஒரு சுபாவம் அதனால்தான் அந்த சந்திரகாந்த கல்லு இரு அந்த கல்லுல சந்திரகிரகணங்கள் விழுந்ததுமே அதுல இருந்து ஜலம் கொட்டும் அந்த ஜலத்தை எடுத்து சந்திரனுக்கே அர்கம் கொடுக்குற மாதிரி இருக்கு சுதா சூதே சந்திரோபல ஜலி அர்கம்போபி சலிலனை சௌஹித்ய கரணம் தர்ப்பணம் இது கிரகணம் வருது முப்பதாம் தேதி பதினஞ்சாம் தேதி வருஷம் பதினாறாம் தேதி கிரகணங்கள்லாம் வருது போறோம்மு போய்றோம் அந்த பகவானுக்கு அந்த நதிக்கும் அப்புறம் இந்த கொடுக்கும் பொழுது தீர்த்தம் பாட்டில் எடுத்து என்ன பண்றது அந்த நதியிலிருந்து என்ன இருக்கு உங்களிடத்துல இருக்கக்கூடியதான ஜலத்தினாலயே சலிலநிதி சௌஹித்யகரணம் சலிலநிதி சமுதிரம் அந்த சமுதிரத்துக்கு நீங்க அவருடைய ஜலத்தை எடுத்து அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தா மாதிரி இருக்குமா தவஜனி அம்மா உங்கள் நீங்க கொடுத்ததான பிச்சை இந்த வாக்கு பேசுறதுன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் இது பேசல என்ன வயசான காலத்துல படுத்து பேச வரல ஏதோ சொல்ற குழந்தை சண்டை போட்ட குழந்தைகளுக்கே அவர் சொல்றது புரியலன்னு என்ன பண்றது அவர் என்ன சொல்ற என்னமோ சவுக்கியம் பண்றாரு தெரியல என்ன அந்த வாக்கு பேசி பேசி வழக்கம் அது இல்ல சவுக்கியம் பண்ணினா தெரியல பாருங்க என்ன பண்றது இதமந்தம் ஜத்ணம் எதி சப்தோதி இந்த உலகம் எல்லாம் இருட்டு அடிச்சு போய்டும் ஏன் இந்த வாக்குங்கிற ஜோதிஷ பிரகாசிக்கல உங்களால பேச முடியல ஒண்ணு புரிந்து கொள்ள முடியாது சொல்லிட்டு இருக்கா நம்ம ஏதோ புரிஞ்சுட்டு இருக்கோம் அவ்வளவுதான் அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படி இந்த வாக்கு இருக்க பரா பசந்தி மத்தியமா வைகரின்னு நாலு வாக்கு இந்த வாக்கு போய் சேர்ந்ததுக்கு முன்னால என்ன நினைக்கிறோம் என்றால் இவ்வளவு எல்லா விஷயத்தையும் சின்ன வழக்கு சொல்லவே மாட்டான் கொஞ்சம் சீக்கிரம் தாய் பாட்டையில் என்ன தெரியும் என்னடா சேர்ந்த எதிராக எந்த பாஷை வாசிமா தெரியுமா அந்த ஆத்துக்கார்ட்ட பேசுறப்ப ஒரு மாதிரி அம்மா அப்பிட்ட பேசுறப்ப ஒரு மாதிரி வேலைக்கார்ட்ட பேசுறப்ப ஒரு மாதிரி அந்த டோன்லயே வித்தியாசம் உண்டு பேசுறப்ப ஒரு மாதிரி கொஞ்சம் மாட்டு பொண்ணு பேசுனாடி ஒன்னுதான் சொல்லும் பொழுது விவகாரம் இன்னொருத்தருடைய காதல போய் விடறது அந்த காத போய் குத்துறது வை கரி கரம் அவ் விடறது அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அவத்தினது அவ அந்த பரா சேர்ந்தா அங்க போய் சேர்ந்தது இப்படி இந்த வாக்கு சுலபம் இல்ல கம்யூனிகேஷன் இதை பத்தி நிறைய இந்த பிரம்ம காண்டம் அதுல விசேஷமாக வாக்கிய பதீயம்ங்கிற கிரந்தம் அதுல ஒரு ரெண்டாயிரம் ஸ்லோகம் எழுதியிருக்கார் பரதரி அதுக்கு வியாக்கியானங்கள்லாம் வேண்டாம் ஏன்னா நம்ம கம்யூனிகேட் பத்தி எத்தனை விவகாரம் எப்படி ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிறான் மொத்தத்தை அதை புரிஞ்சுக்கிறது வேற வெவ்வேறு விதமா புரிஞ்சுக்கிறான்னு அது என்னதுன்னு தெரியாது ராத்திரி எட்டு மணிக்கு உங்க பிரத்தர் வந்திருக்கார் இங்க இருந்து கதிர காபி கொண்டா அப்படி மாமியே அந்த மாமி என்ன பண்ணுவா தெரியுமா நான் உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணார் நான் நோன்னு சொல்லல என்ன பண்ணினா நான் ஒரு ரெண்டு நிமிடம் அப்புறம் ரசனா வந்தது என்னாச்சு நான் மடையனே 8 மணிக்கு காபி கேட்டா பாலேது தோச்சு வெச்சாச்சு ஆகையில என்ன நான் இதோட சரி நாளைக்கு கேட்டீனா நீ இத வராது ஆத்துக்காரையும் அதே சமயத்தில் வந்த வாழ்க்கை இது என்ன ஒன்ன சொன்னா இன்னொன்னு புரிஞ்சுக்கிறது அது லட்சணான்னு பேர் லட்சணா கவுனி இப்படி நிறைய விவகாரங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் என்ன சுவாமி இதெல்லாம் நான் சொன்ன வாக்கு இந்த வாக்கு யாரு கொடுத்தா எப்படி வந்தது ஒரு தத்துவமாயம் இது வாக்குனால பண்ணக்கூடியதான் ஒரு ஸ்துதி ஆகியால் மனுஷள் எல்லோரும் அந்த பகவான விசேஷமாக அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணணும் அம்பாளுடைய ஸ்தோத்திரங்கிறது அம்பாளுடைய நாமாக்கள் புண்ணிய சிரவண கீர்த்தனான பேர் புண்ணியம் பண்ணினா தான் அம்பாளுடைய நாமாக்களை சொல்ல முடியும் அம்பாளுடைய நாமாக்களை கேட்கறதுனாலையும் புண்ணியம் வந்திருக்கணும் அம்பாளுடைய நாமக்கல் ரொம்ப சுலபமான நாமக்கல் இது அபிராம பட்ட சொல்லும் பொழுது நாயகி நான்முகி நாராயணி கஜ பரிஜாயகி சாம்பவி சங்கரி சாமலை எத்தனை நாமாக்களுக்கு பாருங்க மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்றும் அயக்காதி உடையார் சரணம் அய்யர் நமக்கே வைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி மஞ்சர் உயிரவி உண்ணும் உயிர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வாராகி என்ற சைரவி நான் மறை சேர் திருநாமங்களை செய்வதே அப்படின்னு விசேஷமாக இத்தனை நாமாக்கள் ஒரு நாமா சொன்னாலும் போரும் ஆனா அந்த நாமாவே சொல்லாமல் அந்த நாமாவனுடைய தத்துவத்தை புரிந்தாலும் போரும் இப்படி மனுஷள் கட்சேமாய இருக்கிறதுக்கு அம்பாளுடைய கருணா கட்டாட்சம் தான் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரும் தரும் நெஞ்சல் வஞ்சமில்லா தரும் நல்லாம் தரும் என்பவரே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கை கண்களே அப்படின்னு விசேஷமா அம்பாளுடைய கருணா கடாட்சம் இருக்கிறவா இங்க இருக்கிறவா வந்தவாளுக்கும் வரணும்னு நினைச்சவா எல்லோருக்கும் கிடைக்கணும் வாழ்க்கையில மனசு நிம்மதியா இருக்கணும் அவளுக்கு வேண்டியதான சகல பதார்த்தங்களும் பணமோ ஐஸ்வர்யமோ மற்ற பதார்த்தங்களோ வசதிகளோ எல்லாமும் கிடச்சி சௌக்கியமாக இருக்கக்கூடியதான வழி அம்பாளுடைய அனுகிரகத்தில் பார்த்தோம் ஒரு ஒன்றரை வருஷமாக இந்த தத்துவம் வந்திருக்கணும் இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக வேகமாக பார்த்தோம் இந்த அம்பாளுடைய அனுகிரகத்தில் பார்த்துருக்கோம் இதே மாதிரியே இந்த இடத்துல லலிதா சகஸ்நாமன் சொல்லணும்னு சொல்லிவிட்டேன் அம்பாளுடைய சுரூபத்தை அதுவும் ஒரு நாள் வரும்படி அம்பாளுடைய அனுகிரகத்தை பிரார்த்தித்துக்கொண்டு இனிமேல் ஒவ்வொரு கிளாஸும் விஷ்ணு சகஸ்னவன் சனியும் ஞாயிறும் விஷ்ணு சமஸ்வரம் தான் நடந்துட்டு இருக்கும் அது ஆனப்புறம் மேல் பாகத்தை பார்ப்போம் எல்லோருக்கும் அம்பாளுடைய கடனா கடாட்சும் கிடைக்கட்டும்னு பிரார்த்தித்துக்கொண்டு இதோட பிடிக்கணும்